ஓம் நமோவிதாம்பிராயிபோ மஹோ நமோ குருப்பலவரோஸ் ஓம் ஆய மமாணச்சு ஸ்ோத்திரமோலமிஷம் மாஹம் மாமா நோய் அனராக்கணம अनिराकरणं धर्मास्ते மே அமத்தய உஷத்சுமாயி சன் ஓம் கந்தோகியோபன்ட்டாவது पुंडरीकं முதல் ண்டமன்பிரமபுரம் புண்டரீ கம் வேக்த தன்வேவிஞ்மி தம்யு எதிதமிரேரம் புண்டரீக்கம் வேஷ்மர்த்த ம்ியதவியம்ஜிச தாவனோ்த उभाव அமன்வாவீ அந்தரேவா உபாவக் வாயுச்ச சூரியமேஸ் எச்சநாஸ்தி அமித்தமிதி உபனிஷதங்கள் அதுவும் குறிப்பாக இந்த ஷாந்தோகிய உபனிஷத் முதல் அஞ்ச அத்தாயங்கள் அனதிகாரிகளை அதிகாரிகள் ஆக்குவதற்கான உபாசனைகளை ஏராளமாக உபதேசிக்கிறது அனதிகாரிகள் அப்படின்னு சொன்னால் வேதாந்தம் படிக்கிறதுக்கு தகுதியை அடையாதவர்கள் வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு தகுதியை பெறாதவர்கள் தகுதியை பெறுவதற்காக நிறைய உபாசனைகளை முதல் 5 அத்தியாயங்களில் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஆறாவது அத்தியாயம் வேதாந்தத்தினுடைய ஆழமான முடிந்த பிரம்ம வித்தியை பரபிரம்ம அது உத்தம அதிகாரிகளுக்கு ஏழாவது அத்தியாயம் அது புரியாதவர்களுக்கு கொஞ்சம் இறங்கி வந்து மத்தியமதிகாரிகளுக்கு உபதேசம் செய்திருக்கிறது பிரம்மவித்யையை இந்த எட்டாவது அத்தியாயமும் அவ்வாறே உத்தம அதிகாரி ஆக்கி உபதேசம் செய்யப்போகிறது இருந்தாலும் வேதாந்தம் படிக்கிறதுக்கு தகுதி இருக்கு ஆனால் புரிஞ்சிக்கிறதுல கொஞ்சம் கடின சிரமம் இருக்கிறது அவர்களை மனதிலே கொண்டு இந்த பகுதி முதல்ல இருக்கு அதுவும் ஆறு ஆறு செக்ஷன் ஆறு பகுதிகள் வரைக்கும் தான் ஏழுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் மறுபடியும் உத்தம அதிகாரிகளுக்குடைய பிரம்ம வித்தியை கத ரூபமாக சொல்லிக் கொடுக்க போகிறது அப்புறம் நிறைவுரையாக சில கருத்துக்களை சொல்லி பூர்த்தி பண்ண போகிறது இதில் வந்து உபாசனை பார்த்துருக்கோம் தஹர வித்யா வித்யான்னா தியானம்னு அர்த்தம் இங்கே வித்யாங்கிறது சாஸ்திரத்தில் ஒரு ஒரு அர்த்தத்தில் உபயோகப்படுத்தப்படும் தகரவித்யான்னா தஹரோபாசனா ஆக உபனிஷத்து எப்படி என்ன சொல்லியது இந்த ஸ்தூல சரீரம் தான் இந்த உடம்பில் தான் பிரம்மனை நாம் புரிஞ்சிக்க முடியும் உடல் உணர்ச்சி இருக்கும் பொழுது தான் உணர்வை உணர முடியும் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் என்ன பண்ண உணர்வை உணரும் பொழுது உடல் உணர்ச்சி இருக்காது என்று அசம்பிரதாயமாக பலர் கருதுகிறார்கள் அது கீதையில் ஒன்று இருக்கு கிளேஷோதி கதஸ்தேஷாம் அவ்வக்தாசக்தேத்தசாம் அவ்வக்தாஹிகுகம் தேகவத்யதே பன்னெண்டாவதுஅத்தியாயத்தில் ஸ்லோகம் வருகிறது அதாவது உடம்புல அபிமானம் இருக்கிறவர்களுக்குன்னு சொல்லியிருக்கு உடலை உடையவர்களுக்குன்னு அர்த்தம் பண்ணி விடுறாங்க ஏன்னா ஸ்லோகம் அப்படி இருக்கு தேகவத் பிகின் இருக்கு ஆச்சாரியர் தான் வியாக்கியானம் பண்றார் தேக அபிமான வத்பிகி அப்படின்னு வியாக்கியானம் பண்ற உடல் பற்று உடையவர்களுக்கு தன்னை உணரா உணர்வாக உணர்வது கடினம் உடல் பற்று உடையவர்களுக்கு உடல் பற்று உலகப்பற்று புறப்பற்று உடையவர்களுக்கு தன்னை உணர்வாக உணர்வது கடினம் கட்டோபனிஷத் சொல்லுகிறது இல்லையா பிரம்மதேவன் படைக்கிற போதே இந்த இந்திரியங்கள்லாம் வெளி விஷயங்களில் போய் வியாபிக்கிற மாதிரி படைச்சு கெடுத்து தொலைச்சிப்பான் அப்படின்னா அவரை வந்து நம்மளால் முடிஞ்சது அவர் ஒருத்தர் தான் நம்ம திட்டுக்கு பதில் சொல்ல மாட்டார் நாயை கூட நீங்கள் திட்டின கொஞ்சம் வள்ளுவழுங்கும் சொல்லலாம் ரொம்ப விழுது திரும்பிம் போய் பகவான் வந்து பிரம்மதேவன் வந்து நம்ம எல்லாம் வெளி விஷயங்கள்லயே போற மாதிரி படைத்து கெடுத்து விட்டார் ஹிம்சித்தவான் தஸ்மாத் பரா அதனாலே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க தினமும் காலையில் எழுந்தவுடனே நியூஸ் பேப்பரை பார்க்குறாங்க பத்திர பாராயணம்னு பேர் இதுக்கு பத்திரபாராயணம் இது மலையாளத்தில் சொல்லுது பத்திரபாராயணம் கழிஞ்சும் விஷ்ணு சகஸ்திரநாம பாராயணம் மாதிரி காலம்புற எழுந்தவுடனே என்னாச்சு இந்த கட்சி என்ன சொல்லித்து அந்த கட்சி என்ன சொல்லித்து அப்படி என்ன ஆச்சு இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எல்லாரும் படிக்கிறாங்க எல்லாம் பராக்கு பார்க்கறது தான் இங்கே போதே என்ன ஆகணும் இங்கேதான் சத்தம் வந்தால் நானே கூட திரும்பி தான் பார்ப்பேன் சுபாவம் நம்ம எல்லாேருக்கும் அப்படி தான் சொல்லம் இங்கே சத்தம் வந்து இப்படி வந்தால் பார்க்கத்தான் தெரியும் பராக்கு பார்க்குறது ஆனால் எதுக்கு அர்த்தம் எந்த அர்த்தத்தில் சொல்ல எப்ப பார்த்தாலும் உலக விஷயங்கள்லயே ஒழல்றது அப்படிதான் நமக்கு சுபாவம் இருக்கு ஆனால் சொல்லுகிறது உபனிஷன் யாரோ ஒரு புத்திசாலி இப்படி கேம்புக்கு வந்து விடுறான் கேம்புக்கு வந்தும் நான் அதெல்லாம் சொல்லலை நீங்க போட்டுக்கோங்க கேம்புக்கு வந்தும் எத்தனை பேருக்கு ஃபுல்லாக இன்வால்மெண்ட் இருக்குங்கிறது அவங்கவுங்க தான் தெரியும் தன்னஞ்சறிவது பொய்யற்க அதனால் இங்கே வரோம் இங்கே தான் எல்லாத்தையும் விட்டு விட்டு கஷ்டித் தீரஹா பிரத்யேகாத்மான மேஷத்தில் ஆவருத்த சக்ஷு கண்ணை மூடிக்கொண்டுங்கிறது கண்ணை மூடிக்கொண்டு தான் என்ன அர்த்தம் அதை பற்றிலாம் கிடையாது செல்ஃபோன் ஆஃப் பண்ணியாச்சு இன்டர்நெட்டெல்லாம் கிடையாது ஒருத்தர் எழுதியிருக்கார் சுவாமிஜி டோண்ட் ப்ரொவைட் ஒய்ஃபை இன் பாரதி தீர்த்த வித்யார்த்தி விலாசா பரவாயில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒருத்தராவது சொல்கிறாரே சந்தோஷம் வேணும்னா அவங்கவுங்க ஏதாவது வச்சுன்னு போகிறாங்க நம்ம என்ன அதெல்லாம் வேணும் ஆகையினால இது கஷ்டித் தீர பிரத்யகாத்ம உள்ளே கொண்டு போகணும் மனசு அகமுகமாக திருப்பணும் பகிர்முக சுதுர்லபா அந்தர்முக சமாராத்யா அப்படின்னா என்ன அர்த்தம் புறநோக்குடையவர்களால் உண்மையான பேரின்பத்தை அடைவது கடினம் புறநோக்கு இந்திய விஷயங்களில் உழல்பவர்களால் உண்மையான தத்துவத்தை உணர்ந்து அந்த உணர்விலே நிலைத்து இன்பத்தை பெறுவது கடினம் ஆனால் அகநோக்குடையவர்களுக்கு புறநோக்குடையவர்கள் உண்மையை உணர முடியாது உயர்ந்த பேரின்பத்தை அனுபவிக்க முடியாது புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அகநோக்குடையவர்கள் அந்தர்முக சம் ஆராத்யா அந்தமுகானாம் சமாராத்யான்னு அர்த்தம் பகிர்முகானாம் சுதுர்லபான்னு அர்த்தம் பகிர்முகம் உடையவர்களுக்கு பகிர்முகம் உடையவர்களுக்கு கடினம் அந்தர்முகமாக இருப்பவர்களுக்கு சுலபம் சமாராத்யா சமாராத்தியான நல்லா புரியும் அர்த்தம் ஆக உபனிஷத்து என்ன பண்றது இது பாருங்க இதுலயே பகிர்முகம் நான் இங்க உட்கார்ந்து வெங்கடாஜலபதியை நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க மனசுதான் நினைக்கிறேன் இருந்தாலும் அதை ஆப்ஜெக்டா நினைக்கிறேன் ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கார் கைலாசத்துல இருக்கார் வைகுண்டத்துல இருக்கார் பரமபதத்துல இருக்கார் அப்படின்னு வெளியில நினைக்கிறேன் உபனிஷத்து இங்க என்ன சொல்லி கொடுக்கறது உள்ளுக்குள்ள உனக்குள்ள இந்த உடம்புக்குள்ளே இருக்கார் மலர்மிசை ஏகினான் ஆகையினால நீ இப்போ வந்து எதையும் நினைக்காதே வெளியில் இப்போ ஹரித்ரா பிம்பே சுமுகம் வந்து தேவதைகள் எல்லாம் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறது அது காய்க்கம் முழுக்க முழுக்க ஸ்தூலம் அதுவே பகிர்முகங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் லௌகிக்க விஷயங்களில் இந்திரிய விஷயங்களில் உழல்ற பகிர்முகத்தை மாத்திரத்துக்கு முகம் பகிர்முகம் அந்தர்முகம் மாதிரிதான் இப்ப நம்ம ஆசிரமத்தில் இருக்கிறது பகிர்முகமா இருக்கோமா அந்தர்முகமா இருக்கோமான்னு கேட்டா வீட்டில் இருக்கிறது உலக வாழ்க்கையை கம்பேர் பண்றபோது இங்க நாம அந்தர்முகமா தான் அந்தமுகம்னா புரியும் இல்லையா அகநோக்குடையவர்களாகத்தான் இங்க இருக்கும் ஆனால் இங்கேயும் இன்னும் உள்ளே போகணும் அதுலேயும் என்னன்னா வெளி பகம் பகிர்முகமா இல்லாம அந்தர்முகமாக தியானம் பண்ணுறதுக்கு உபநிஷத்து சொல்லிக் கொடுக்குறது ஏன்னா மனசுக்கு சமாதானம் வேணும் சமாதானம்னா என்ன ஒருமுகப்பாடு குரு சொல்லி கொடுக்குற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கான்சன்ட்ரேஷன் நல்லா வரணும் ஏகாகிரதை இருக்கணும் மன ஒருமுகப்பாடு வரணும் அதற்காக உபநிஷத்து இந்த ம வேதாந்தம் புரியறது சுவாமி இருந்தாலும் இன்னும் ஏதோ பிரதிபந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பண்ணு ஒரு வழி சொல்லி கொடுக்குறது உபனிஷத்து அதை தான் நம்ம படிச்சுருக்கோம் இந்த இந்த சரீரம் பிரம்மபுரம் அதில் சின்ன ஹிருதயம் இருக்குது அது வந்து என்ன சொல்லுகிறது சிறிய தாமரை போன்ற வீடு உள்ளது மாளிகை உள்ளது வீடு மாளிகை அரண்மனை உள்ளது ரொம்ப சின்னது ஹயம் அதுக்குள்ளின்னது தஹராங்கிற சங்கராச்சாரிய சொலர் அல்ப தராகங்கிறார் முதல்ல சொல்கிற தஹரத்துக்கு தஹரம்ங்கிறதுக்கு தஹரம்ங்கிறதுக்கு அல்பம் நர் அதுக்குள்ள இன்னுங்கிற போது அல்பத்தரம் நர் மிக சிறியதில் சிறியது ஹிருதயமே சிறியது சிறிய ஹிருதயத்திற்குள் மிகச்சிறிய இடம் இருக்கிறது மிகச்சிறிய இடம் இருக்கிறது மிகச்சிறிய இடம் இருக்கிறது அந்த இடத்தில் எல்லாம் இருக்கிறதுன்னு ஒரு பொருள் மிகச்சிறிய இடமாக இறைவன் இருக்கிறார் அப்படி ஒரு அர்த்தம் நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க மிக அதாவது உடல் இருக்கிறது உலகத்தில் பார்க்குறப்போ இந்த உடம்பே ரொம்ப சின்னது இந்த உடம்புக்குள்ள ஹிருதயம் இருக்குது அதுவும் சின்னது அந்த ஹிருதயத்துக்குள்ள ஒரு ஆகாஷம் இருக்குது அது ரொம்ப சின்னது அந்த ஆகாசத்துல இறைவன் இருக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆதிசங்கரன் அந்த ஆகாசமாக இறைவன் இருக்கிறார் ஆகாசமாக இறைவன் இருக்கிறார் ஏன்னா ஆகாஷோவை நாம அப்படின்னு பின்னால வரப்போறது மந்திரம் ஆகையினால் அதை இப்பவே ஞாபகம் சொல்லுகிறார் ஆகாஷா ஆகாஷான் சொன்னார் இங்க பிரம்மன் பிரம்ம உபலப்தி பிரதிபிம்பைனே சொல்றார் அதாவது ஹிருதாவச்சின்ன சைத்தன்யம் ஹிருச்சி சைத்தன்யம் நமக்கு தெரியும் பல புத்தகங்களில் படிச்சிருக்கோம் உபனிஷத்தில் சைத்தன்யத்துல இருந்து தானே ஏனா விரத திவம் மகிஞ்ச ஏனாதித்யஸ்தபதி ய மந்திரே கவஜோவஜந்தி யதரே பரமே பிரஜாஹா ரொம்ப அழகான மந்திரம் மகாநாராயண விஷத்தில் இருக்கு ரொம்ப நீளமாக இருக்கும் அது சொல்லினா இப்போ சொல்றதுக்கே ஒரு இருபது நிமிஷம் ஆகும் சொல்றதுக்கு எல்லாம் ரொம்ப அழகா அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் நான் எனக்கு தெரிஞ்சு நான் இதுலேயும் பார்க்கல அம்பஸ்ய பாறைங்கிற அணுவாக்கம் இருக்கேன் அந்த அணுவாக்கத்தில் இருக்கிற மந்திரங்கள் வந்து அவ்வளோ அழகா இறைவனை பற்றி பேசுறது வேற எந்த புஸ்தத்திலையும் அது மாதிரி பார்க்கல மகாநாராயண உபனிஷத் ஃபஸ்ட் பேராகிராஃப் மூணு பேஜுக்கு வரும் அம்பே புவன மத்தியே நாக்டே மகதோ மகீயான் அப்படின்னு தொடங்கும் நினைக்கிறேன் மகா நாராயண உபனிஷம் ஆகாசமே சைத்தன்யத்திலிருந்து தான் வந்தது மாயா சகித சைதன்யத்திலிருந்துதான் ஆகாசம் தோன்றியது அப்படின்னு உபனிஷ சொல்கிறது ஆத்மன ஆகாசம்பூதான் சொல்லியிருக்கு அப்ப ஆகாசத்துல பிரம்மன் இருக்கான்னு சொல்லணும் காரணம் காரியம் முழுக்க வியாபித்து இருக்கும் ஆகையினால ஆகாசத்துல நேற்றுக்கு ஒரு லட்சணம் விட்டு போச்சு அசங்கத்துவம் சொல்றதுக்கு விட்டு போச்சு அசங்கத்துவம் ஆகாஷா ஏக்கா இந்த ஆகாஷம் ஜடாக்காஷம் ஜடாக்காசம் ஒன்று எங்கும் நீக்கமர நிறைந்தது எங்கும் நீக்கமர நிறைந்தது நுண்மையானது சமமாக இருப்பது எதனுடனும் ஒட்டாதது அசங்கமாக இருக்கு ஆகாசத்தில் எதுவும் ஒட்டாது அக சூக்மத்துவம் சர்வகதத்துவம் சமத்துவம் ஏகத்துவம் அசங்கத்துவம் அசரீரத்துவம் நிறவயவத்துவம் இத்தனையும் ஆகாசத்துக்கு ஆனால் ஒரே ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டால் இது திருஷ்யம் அறியப்படுகிற ஆகாசம் அறிவா இருக்கிற ஆகாசம் வேற அறியப்படுற ஆகாசம் அறிவே ஆகாசம் அறிவாகி அறி அறிவு அறிவாக்காசம்னா அறிவே ஆகாசம் அது சிதாக்காசம் சைத்தன்யமே ஆகாசம் ஆகாச காரணத்துவாத் சிதாகாஷித்தே ஆகாஷம் சிதாகாசம் அப்ப இவர் ஆதிசங்கரதுக்கு விளக்கம் சொல்ற போது அந்த அந்த ஆகாஷா அதை தெரிஞ்சுக்கணும்ப்பா அதை தேடணும் அதை நீ தியானம் பண்ணணும் பார்த்துட்டோம் முதல் மந்திரத்தில் அப்ப சிஷ்யம் கேட்டான் அதுல என்னத்தை தேடுறது ஒன்றுமே இல்லாததில் என்னத்தை தேடுறது அப்படின்னு கேட்டாங்க ரெண்டாவது மந்திரத்தில் பார்த்தோம் அப்படியே கேட்டாங்க அதில் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னா குரு சொல்லி கொடுக்கணும் சங்கராச்சாரியார் இந்த ஜிக்னாசி தவியம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றார் குரு ஆசிரிய ஸ்ரவணாதி உபாயை அன்விஷ்ய சாட்சா்கரணியம் இத்தியர்த்தா குருவை சார்ந்திருந்து சாஸ்திரத்தை சார்ந்திருந்து புரிந்து கொண்டு தியானம் செய்ய வேண்டும் குருவினுடைய உபதேசம் சாஸ்திரத்தினுடைய கருத்து ரெண்டையும் சேர்த்து புரிந்து கொண்டு தியானம் செய்ய வேண்டும் அதுக்கு அடுத்த மந்திரம் நம்ம நேற்றைக்கு பார்த்துருக்கோம் அவர் சொன்னார் இந்த ஆகாஷம் எப்படி பறந்து விரிந்து இருக்கிறதோ இந்த ஆகாசத்தில் எப்படி எல்லாம் இருக்கிறதோ அதே மாதிரி தான் இந்த ஆகாசத்துலையும் இருக்குது ஹிருதயா காசமும் வேற வேற இது ரொம்ப முக்கியம் ஹிருதயகாசம் ஹிருதயாசம் பாக்யாகாசம் இந்த ரெண்டு ஆகாசமும் ஏதோ தடப்பட்ட மாதிரி இருக்குது ஆனால் உண்மையிலேயே தடை இல்லை பிளவுபடாதது ஆகாஷா இன்னொரு லக்ஷணம் அகண்டா ஆகாஷா அகண்ட எல்லாம் வரும் அதான் இருக்கிற கோயிலே சிதம்பரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் பஞ்சபூத கஷேத்திரங்கள் இருக்கு பஞ்சபூத கஷேத்திரங்களில் ஆகாஷத்துக்கு சிதம்பரம் வாயுவுக்கு காலஹஸ்தி அக்னிக்கு திருவண்ணாமலை தண்ணீருக்கு திருவானைக்காவல் மண்ணுக்கு காஞ்சிபுரம் ஏகாமரேஸ்வரர் நம்ம பூஜையெல்லாம் பண்ணுறோம் பஞ்சபூத லிங்கங்கள் அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகாஷ தத்துவந்தான் விசேஷம் அதனால தான் நம்ம இன்னைக்கு ராத்திரி கூட படிப்போம் தியான ஸ்லோகத்தில் அதில் ராத்திரி ஸ்மரணத்தில் படிப்போம் அதாவது மண் அனைத்தும் மண்ணில் ஒடுங்குகிறது மண் நீரில் ஒடுங்குகிறது நீர் நெருப்பி நெருப்பில் ஒடுங்குகிறது நெருப்பு காற்றில் ஒடுங்குகிறது காற்று ஆகாயத்தில் ஒடுங்குகிறது ஆகாயம் மாயையில் ஒடுங்குகிறது மாயை பரம்பொருளில் ஒடுங்குகிறது பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியடை இரண்டாய் இருந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் இருந்தாய் போற்றி மாணிக்கவாச்சர் எல்லாம் சொல்றார் பாரிடை ஐந்தாய் நீரிடை நான்காய் தீயடை மூன்றாய் எல்லாம் மூணு குணம் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் வழியிடை இரண்டாய் அப்புறம் வந்து வெளியிடை ஒன்றாய் அங்கே சொன்னது வேறு ஆகாஷம் சப்தகுணம் வாயு சப்தஸ்பரிசம் அக்னி சப்தஸ்பரிச ரூபம் அப்புறம் வந்து ஜலம் வந்து சப்தஸ்பரிச ரூபரசம் பிருத்திவி வந்து மண்ணு வந்து சப்தஸ்பரிச ரூபரச கந்தம் அதெல்லாம் இங்கே சொல்லலை இங்கே என்ன சொல்கிறார் ஆகாஷம் ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஆகாஷத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஆகாஷத்தில் சைத்தன்யத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் ஆகாசத்தில் சைதன்யத்தை ஃபோக்கஸ் ஏன்னா இந்த ஆகாஷத்தை ஆகாசத்தில் ஒருத்தனுக்கு ஏகாகிரத்தை வந்ததுன்னா சைத்தன்யத்தை புரிய வைக்கிறது ரொம்ப சுலபம் ஆகையினால் ஆகாயத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி ஆகாயத்தில் பிரம்ம தத்துவத்தை உணர்த்துவது அதான் பாடம் அப்போ இந்த ஆகாஷ யாவான்வா அயம் ஆகாஷா போடணும் திருஷ்யா விஷய ஆகாஷா அதுவே அப்படியே சொல்லக்கூடாது ஆக்சுவலாக அதுலேயும் நிறைய தோஷம் இருக்குது என்ன பேசினாலும் ஏதாவது குறை நமக்கு தெரியுது ஏன்னா ஆகாஷம் வந்து சாஸ்திரப்படி கண்ணால் பார்க்குறது இல்லையா எப்படி இருக்கு ரொம்ப லாஜிக் சர்க்க சாஸ்திரப்படி கண்ணால் பார்க்கறது இல்லையா சாட்சி பிரத்யம்னு சொல்லியிருக்கு ஆகாஷா பிரகாஷி பிரத்யக்ஷம் நது இந்திரிய பிரத்யக்ஷம் என்று தர்க்கசாஸ்திரம் உபதேசிக்கிறது நான் கண்ணால் பார்த்தேன்னு சொல்லக்கூட சொல்ல முடியாது வெளிச்சத்தையும் ஆகாஷத்தையும் நம்ம கண்ணால் பார்க்குறது எப்படி இருக்கு கண்ணால் பார்க்குற மாதிரி இருக்கே தவிர கண்ணால் ரொம்ப செட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க நான் இருக்கேன் உங்களை பார்க்குறதுனால தான் இடைவெளி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் தெரிகிறதுனால தான் வெளிச்சம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறேன் ஆ வெளிச்சத்தையும் ஸ்பேஸையும் லைட் அண்ட் ஸ்பேஸ் ஐக்கு ஆப்ஜெக்ட் இல்லையாம் அதாவது பிரதிபிம்ப சைத்தன்யத்துக்குத்தான் அது விஷயம் சாட்சி மைண்ட் மனசு எப்படி சாட்சி பிரத்யக்ஷமும் அப்படித்தான் ஆகாசமும் பிரகாஷமும் என்று ரொம்ப எல்லாம் நான் நானும் ரொம்ப நேரம் இதை பற்றி டொல் பண்ண போகிறதில்லை சொல்கிறேன் ஆனால் நமக்கு வச்சுப்போம் பரவாயில்ல பிரத்யக்ஷம்னே வச்சுப்போம் ரொம்ப டெக்னிக்கலாக பார்க்க ஆரம்பித்தா டீப்பாக திங்க் பண்ணினா ஆகாஷமும் பிரகாஷமும் கண்ணுக்கு விஷயம் இல்லை அப்படின்னு தர்க்கசாஸ்திரம் சொல்கிறது கொஞ்சம் படித்து வச்சதுனால வந்துடுத்து சொல்லிட்டேன் ஆனா நீங்க புரிஞ்சுக்கோங்க பிரகாஷம் பிரத்யம்னே வச்சுப்போம் ஏன்னா நம்ம அப்படி சொன்னோம் சடனாக புரியாத உடனே ஆஹா பிரகாஷம் பிரத்யக்ஷம் கண்ணுக்கு தெரியுது வெளிச்சம் கண்ணுக்கு தெரியுது இடைவெளி கண்ணுக்கு தெரியறது சாஸ்திரம் சொல்றது இந்த கண்ணால பிரகாசத்தையோ தர்க்கசாஸ்திரம் சொல்லுகிறது இந்த கண்ணால பார்க்கல நீ வந்து அதை வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்வு தான் அதை பார்க்கறதே தவிர இந்த கண்ணு பார்க்கல அப்படிங்கிறது அப்படி பார்த்தா எல்லாமே அப்படிதான் பார்க்கறதுன்னு சொல்ல வேண்டி வரும் இருந்தாலும் அதுல கொஞ்சம் வித்தியாசம் சொல்றாங்க எதுக்கு சொல்றோம்னா யாவான் அயமாக்காஷா அயமாகாஷ் பிரத்யக்ஷ ஆகாஷா இந்த ஆகாஷா தாவானேவா அந்தய ஆகாஷா அதே மாதிரிதான் இந்த ஆகாஷம் எப்படி இருக்கோ அப்படித்தான் இப்ப உள்ளே இருக்கு அப்படி அர்த்தம் இது எவ்வளவு அளவோ அவ்வளவு அளவு யாவான் தாவான் இது எங்க எண்டே மாதிரி இந்த ஆகாசம் எப்படி வரையறையற்றதோ எல்லையற்றதோ அப்படித்தான் இந்த உள்ளே இருக்கிற ஆகாசமும் ஹிருகாசமும் எல்லையற்றது வரையறையற்றது அப்படின்னு அர்த்தம் எதனாலும் வரையறுக்கப்படாதது இதில் தான் எல்லாம் அடங்கியிருக்குன்னு சொன்னார் அஸ்மின் தியாவா பிருவி அந்தரேவ சமாஹிதே உபாவக்னிஷ்டவாயுஷ்ட சூர்யா சந்திரமசா உபௌ வித்யன் நக்ஷத்திரானி யச்சாசிய இஹ அஸ்தி இந்த அஸ்யங்கிறதுக்கு அஸ்ய இஸ்இல் டு ஆத்மனா ஆத்மனஹர்த்தம் எனக்கு இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு தெரிகிறதோ எனக்கு தெரியாததும் என்னவோ அப்படின்னு அர்த்தம் எனக்கு ஆத்மாவுக்கு தெரிஞ்சதும் ஜவாத்மாவுக்கு நஷ்டம் ஆத்மாவுக்கு தெரிஞ்சதும் ஆத்மாவுக்கு தெரியாதும் நாஸ்திங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் ரொம்ப சிம்பிளா சொல்றார் நஷ்டம் பவ்யம் அப்படிங்கிறார் நஷ்டம் பவ்யம் நஷ்டம்னா என்ன அழிஞ்சு போனது பவ்யம்னா வரப்போறது ஆ நாஸ்தி என்ற பதத்திற்கு இருந்து இல்லாமல் போனது இல்லாமலிருந்து வரப்போவது இருப்பது எல்லாமே அதில் தான் இருக்கிறது அப்படின்னு உபதேசம் பண்ணிவிட்டார் உடனே சிஷியன் ரொம்ப யோசிக்கிறான் இப்போ இதுக்குள்ளேதான் எல்லாம் இருக்கு அப்போ எனக்குள்ளதாக இருக்கு அப்படி கண்டு மூடி நம்ம நினைச்சுக்க வேண்டிதான் இந்த ஆகாசம் மாதிரி ஹிருதயா காசம் இருக்கு அந்த ஹிருதாகாசமாகவே பிரம்மன் இருக்கு அப்படி ஒன்று அந்த ஹிருதாக்காசத்தில் பிரம்மன் இருக்கார் அப்போ சப்போர்ட் யாருனா நான் தியானம் பண்ணுறது வெளியில் எதையும் இல்லை என்னையே தியானம் பண்ணுறேன் என்னையே தியானம் பண்ணுறேன்னா எனக்குள்ளே ஏதோ ஒரு தத்துவம் இருக்கிறதாக கருதி தியானம் பண்ணுறேன் இதுக்கு பேர் அகங்கரகோபாசனா இந்த உடம்பையே தெய்வமாக நினைக்கிறேன் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற தத்துவத்தையே தெய்வமாக நினைக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கறது இது ஒரு பயிற்சி ஒரு எக்ஸசைஸ் அடுத்த மந்திரம் படிக்கலாம் சிஷியர்கள் கேட்கிறார்கள் என்ன கேட்கறாங்க பாருங்க தம்யு அச்சேத் இதுமபுரே சர்வம் சமாணிச்சூத்தி சர்வே காமா எதைத்தஜரா வாசே வாதிஷிஷ் தம்யு அச்சேதிதம் ப்மபுரே சுவும் சித்தம் சர்வாச்சூத்த ஜராம் இஸ்ன் நான் எப்படி படிக்கிறேங்க கவனிச்சுட்டே இருக்கணும் அப்பதான் புரியும் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணும் நான் இல்லாட்டிக்கு முடியாது அன்மபுரே இதுகும் சித்திச்சூத்தே காமா காமா சமால்ஸ்ட் இது பத்தி நீங்கள் சொல்கிறீங்க அதாவது இந்த பம்மபுரத்தில் ப்ரமபுரம்னா ப்ரஹத்தை அறிந்து கொள்வதற்கான உடல் ஹிருதயம் அந்த ஹிருதத்திலே இருக்கிற ஆகாசம் ஆகாசமான பிரம்மம் ஆகாசத்தில் இருக்கும் பிரம்மம் அல்லது ஆகாசரூபமான பிரம்மம் ரெண்டும் சொல்லலாம் ஆகையினால இந்த உடம்புக்கு பிரம்மபுரம்னு பேரு பிரம்மபுர அப்படின்னா என் உடம்பில் என் உள்ளத்தில் இருக்கின்ற ஆகாசத்தில் எல்லாம் ஒடுங்கி இருக்கிறது எல்லாம் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் சர்வம் சமாஹிதம் சர்வாணிச்ச பூதானி எல்லா ஷரீரங்களும் இருக்கின்றன சர்வாணிச்ச பூதானி பூதானின்னா எல்லா ஷரீரங்களும் ஜீவர்களும்னு அர்த்தம் சமஸ்தீவர்களும் சமஸ்தீவர்களுடைய ஷரீரங்களும் எல்லாம் இதுல தான் இருக்கு காமாக காமாகனா ஆப்ஜெக்ட்ஸ் விஷயங்கள்னு அர்த்தம் விஷயங்கள் அவர் சொல்லாததை சொன்னார் அது என்னது இவன் குரு சொல்லாததை சொல்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு சங்கராச்சாரர் சொல்கிறார் அவர் சொன்னதிலாம் இதெல்லாம் அடங்கியிருக்கு அதனால் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க சர்வ சப்தத்தினால் இதை சேர்த்துக்கொண்டார்கள் நாஸ்திங்கிற பதத்தினால காமாகனு எடுத்துட்டாங்க காமாகானா இங்கே ஆசைகள்னு அர்த்தம் இல்லை ஆசைக்குரிய பொருள்கள்னு அர்த்தம் ஆசக்கியுரிய பொருள் ஹல் சர் காமா அம்மபுரம் சித்திரே காமா சமா அப்படி படிக்கணும் சித்தேத்து சித்திரமா எல்லாம் இதில் தான் இருக்குது எல்லாம் இதில் இருக்கு கொஞ்சம் விளக்கம் அனைத்து ஜீவர்களும் சரீரங்களும் சூக்ம சரீரங்களும் ஸ்தூல சரீரங்களும் இதில் தான் இருக்கு அது அபஞ்சீகிருத்த பஞ்சபூதமாக அபஞ்சீகிருத்த மகாகாசமாக இருந்த ஆகாசமாக இருந்தாலும் சரி பஞ்சீகிருத்த ஆகாஷமாக இருந்தாலும் சரி இது புரியணும்னா என்ன பண்றது தத்துவபோத ஞாபகம் வரணும் அபஞ்சீகிருத்த ஆகாஷா பஞ்சீகிருத்த ஆகாஷா பஞ்சீகிருத்த ஆகாசம் தான் இப்போ நம்ம அனுபவிக்கிற ஆகாசம் கண்ணால் பார்க்கறது அபஞ்சீகிருத்த ஆகாசம் நுண் வழி பஞ்சீகரணம் செய்யப்படாத ஆகாசம் ஆக எல்லாம் அதில் தான் இருக்குது எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் அதில் தான் இருக்குது அமெரிக்கா அதில் தான் இருக்குது தேவலோகம் அதில் தான் இருக்குது பிரம்மலோகம் அதில் தான் இருக்குது சொல்லிகிட்டே இருக்கணுமா எல்லாம் ஆகாசத்தில் தான் இருக்குது அந்த ஆகாசம் வந்து அண்டத்துல இருக்கிற ஆகாசம் பிண்டத்திலையும் இருக்கப்பா அண்டத்துல இருக்கிற ஆகாசத்தை நினைக்க வேண்டாம் பிண்டத்துல இருக்கிற ஆகாசத்துக்கும் அண்டத்துல இருக்கிற ஆகாசத்துக்கும் கண்டம் கண்டவத் திருஷ்யத்து நூ கண்டா அகண்டகா ஏவ அது பிளவுபட்டது போல தோன்றலாம் சிந்தித்து பார்த்தால் அது பிளவுபடாதது என்று உணரப்படும் புரிந்து கொள்ளப்படும் தோழர்களே சிந்தியுங்கள் ஆகையினால சிந்தித்து பார்த்தால் இந்த உண்மை புலப்படும் ஆகாஷா அகண்டா பூர்ணகா சுத்தகா அசங்கா ஆனால் உண்மை அனித்ய வேதசாஸ்திரப்படி அனித்ய சாதிகி இது காதி உண்டு உபனிஷனால ஆகாசம் தோன்றியது அப்படின்னு சொன்னதுனால இது சாதி இந்த ஆகாசத்துக்கு சப்தம் குணம் இருக்கு சிதாகாசத்து சிதாகாசம் நிர்குணம் ஜடாகாசம் சகுணம் சகுணம் அனித்யம் அனித்யம் இது மித்தியா ஆகாசம் சிதாகாசம் சத்திய ஆகாசம் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் சிதாகாசம் சத்தியம் ஜடா காசா மித்யா ஆனால் ஜடாகாசம் வந்து பிரம்ம சிதாகாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கு உபகாரமாக இருக்கு அதனால தான் அவ்வளோ தூரத்துக்கு போயாச்சு அப்புறம் என்ன கேட்குறான் இப்போ பாருங்கள் இதான் வந்து சில சமயம் தோணுது என்ன சில்லி கொஸ்டின்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு உபனிஷத்து இப்படிலாம் கேள்வி கேட்பான்னு தெரியும் எல்லாருக்கும் ஏதாச்சும் சொல்கிறது எதா ஏதத்து பிரம்மபுரம் பிரம்மபுரம் சப்ளை பண்ணிக்கணும் ஜரா ஆப்னோத்தி பிரத்வம்சத்தை ததா கிம் அதிசிஷ்யத்தை இ தம் புரு சேத் சிஷ்யர்கள் இப்படி கேட்டா என்ன பண்றது உபனிஷ சொல்லிக் கொடுக்கறது டீச் பண்றது யாருக்கு டீச்சருக்கு டீச் பண்றது இப்படி கேட்டா சிஷியன் சொல்லுவான் கேட்பான் அப்ப நீ இப்படி சொல்லு அப்படின்னு உபனிஷ சொல்லிக் கொடுக்குறது இது புருயுகூ சேத் அப்படி கேட்பார்களே ஆனால் என்ன கேட்குறான் இதுக்கு வந்து எப்பொழுது இந்த உடம்புக்கு வயசாகிடும் இதுலேருந்து ஒன்று தெரியுது இந்த படிக்கிறவன் வந்து கொஞ்சம் எங்காக இருக்கான்னு எங்காக இருக்கான்னு தெரியுது அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கணும் அதாவது இதுக்கு முதுமை வரும் முதுமை வந்தால் முதுமை வந்தவுடனே தியானம் பண்ணுற சக்தியே போயிடும் குறைஞ்சி போயிடும் படிச்சு எப்படின்னா ஒன்று தூக்கம்தான் வரும் இல்லாட்டி எல்லாம் பழைய கதையெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் கண்ணை மூடின உடனே கண்ணை மூடின உடனே அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைகள்லாம் ஞாபகத்துக்கு வரும் எல்லாம் விவகாரம் எல்லாம் ஞாபகம் இந்த பணமெல்லாம் செட்டில் பண்ணணுமே சாகரத்துக்குள்ள எல்லாம் தோணும் கண்ணை மூடினால் எல்லாம் போகணும் அப்படிலாம் தோணும் இதெல்லாம் சரி பண்ணியாகணுமே இப்படி இருக்குது பாதியில் போயிருக்கு பண்ணிடக்கூடாது அப்படிலாம் என்ன இல்லாமல் தோணும் கண்ணுக்குள்ள அதனால் வயசாகிடுத்துன்னு சொன்னேன் அது ரொம்ப முக்கியம் இல்லை இங்கே அடைந்துன்னு அர்த்தம் முதுமை அடையும் அப்புறம் என்னாகும்னா பிரத்வம் சதே சரீரம் அழிஞ்சு போயிடும் சரீரம் அழிஞ்சு போயிட்டால் என்ன ஆகும்னா அழிஞ்சு போயிட்டால் இந்த ஆகாஷம் அழிஞ்சு போயிடுமே எப்படி பாருங்க எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள் முதுமை அடைந்து இந்த உடல் அழிந்து விட்டால் இந்த உடலின் உள்ளே இருக்கிற ஆகாயமும் அழிந்து விடுமே அப்போ என்னதான் இருக்கும் அப்படி ஒன்றும் இருக்காதே செத்து போன பிறகு என்னையா இருக்க போகிறது பஸ்மி பூதஸ்ய தேகசிய புனராகமனம் குதாகா நாஸ்திகவாத இதை எரிச்சுட போகிறான் இல்லாடி புதைச்சுட போகிறான் அப்புறம் என்னத்த மறுபடி மறுபிறவியெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் தெரியாத மாதிரி கேட்குறான் ஆகையனால அதுக்கப்புறம் என்ன இருக்கு இந்த சரீரம் அழிந்து அப்புறம் என்ன இருக்கு ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறது தான் விஷயம் இத் என்று கேட்பார்களே ஆனால் அப்ப என்ன பண்ணணும் இப்படி சொல்ல வேண்டும் சப்ரூயாத் அடுத்த மந்திரம் தம்னா யாரு குருவிடம் அந்த குருவிடம் மாணவர்கள் இவ்வாறு கேட்பார்களே ஆனால் இந்த உடல் முதுமையடைந்து மரணமடைந்து விட்டால் இந்த ஆகாயமும் அழிந்து விடுமே பிறகு என்ன இருக்கிறது என்று அவர்கள் கேட்டால் என்ன சொல்லுவது அது அழியாதுன்னு சொல்லணும் அவ்வளவுதான் அந்த ஆகாயம் அழியாது ஆகாயம் அழியாது ஆகாயமாகிய பிரம்மன் அந்த அதுல அதுதான் நீன்னு சொல்ல போகிறது இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்க அது இல்லை அந்த ஆகாசமாகத்தான் நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லப்போகிறது ஒரு மகா வாக்கியம் மாதிரியே வரப்போகிறது இது கொஞ்சம் விசாரம் பண்ணி புரிஞ்சுண்டா ஞானம் ஆனால் இங்கே தியானம் பக்கத்தில் இருக்கு இது ஞானமாக தியானமானு சொல்ல முடியாதபடி இருக்கு மந்திரத்தை படிக்கலாம் சப்ரு नास्य हन्यते நாசிய ये आत्मा अपहत காமா विजरो பிரோவிமத்து यथाह्येवेह यथानुशासनं ஜித்சா அப்பசனம் எம்யம்திகாந்த எம் ஜனபம் எம் கேற்றமேஜீவீ சூயாத் நாசிய ஜரையாத்தியம் ब्रह्मपुरं அஷ ஆஜரோமோக்கி அப்பா சத்திய प्रजा अन्वा யாஹிரன்வ விவிசந்தி யுசனம் எம்யம்திகாந்தி எம்ஜன்தீவ சப்ரூஜா அந்த ஆச்சாரியர் உபதேசிக்க வேண்டும் இப்படி மாணவர்கள் கேள்வி கேட்டால் அப்பொழுதும் ஆசிரியர் இவ்வாறு உபதேசிக்க வேண்டும் எப்படி உபதேசிக்கணும் தேகசேக ஆர் ஷரீரஸ் இந்த தேகத்தினுடைய ஜரையா ஏதத்து ந இந்த உடல் முதமை அடைவதால் இது முதுமை அடைவதில்லை நல்லா கவனிச்சுக்கணும் ரொம்ப முக்கியம் அதாவது இந்த ஆகாசம் ஆகாசமாகிய பிரம்மம் ஆகாசமாகிய ஆத்மா ஆகாசத்தில் பிரம்மம் இருக்கு ஆகாசமாக பிரம்மம் இருக்கு இப்படி வச்சுக்கலாம் ஆகாசமாக பிரம்மம் இருக்குங்கிற போது காரணம் வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம் ஆகாஷத்தில் பிரம்மம் இருக்குதுன்னு சொன்னால் காரியத்தில் காரணம் இருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் காரணம்தான் காரியத்தில் இருக்கு காரியத்தில் காரணம் இருக்கு அவ்வளோதான் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் காரியே காரணம் பஷ்யேத் காரணம் காரியே பஷியேத் அப்படின்னு சொல்லணும் காரணம் காரியே பஷ்யேத் காரியே காரணம் பஷ்யேத் காரணத்தை காரியத்தில் பார் காரியத்தில் காரணத்தை பார் என்ன புரியுறத என்ன மாற்றி போடுறீங்க அவ்வளோதான் கொஞ்சம் சின்னதாக மாற்றுறீங்க அவ்வளோதான் காரணத்தை காரியத்தில் பார் காரியத்தில் வேடத்துக்கு அந்த பக்கம் போடுறீங்க அவ்வளோதான் காரணத்தை காரியத்தில் பார் காரியத்தில் காரணத்தை பார் இதை தூக்கி அங்கே போட்டு அதை தூக்கி இங்க போட்ட ஒரே சென்டென்ஸ் தான் அந்த ரீ அரேஞ்ச்மெண்ட் நூலை ஆடையில் பார் ஆடையில் நூலை பார் அவ்வளோதான் அஸ்ய தேக்ச இந்த உடலினுடைய ஜரையா இதுக்குத்தான் முதுமை ஏதத்து நஜீரியத்தீ ஆப்ஜெக்ட் மாதிரியே சொல்லிட்டு இருக்கார் இன்னமும் உள்ள தேடணும் அப்படின்னா ஓகே அதனால தானே எல்லாரும் சொல்கிறாங்க சுவாமி இன்னும் எனக்கு தெரியலையேன்னா தெரியலேன்னு எவன் சொல்கிறானோ அவன்தான் அதுன்னா அதுதாங்க புரியலை புரியலேங்கிறவன் தான் அது அப்படின்னா புரியலன்னு தான் புரியலேங்கிறவன் தான் அவன் நீங்கள் சொல்கிறீங்களா அதுதாங்க நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்னோடய பதில் இதுதான் எவன் புரியலேங்கிறானோ அவன் அது அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் என்னமோ சொல்கிறீங்க ஒன்றும் புரியலை ஒன்றுமே புரியலேன்னு சொல்கிற பாரு அதுவும் தான் கொஞ்சம் மாற்றி மாற்றி லாங்குவேஜ் மாற்றி வாய்ஸை மாற்றி வால்யூமை மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்படி தான் சொல்லணும் வேறு என்ன பண்ண முடியும் ஏத்தத்து ஜரையா நஜீரியத்தீ சிம்பிளாக சொல்லலாம் நீ முதுமை அடைவதால் நீ முதுமை அடைவதில்லை என்னது ஐ ஹாவ் ஓல்ட் ஏஜ் ஐ ஆம் நாட் ஓல்டு சொல்லாமல் முடியாத சொல்லாம் அது சொன்னால் சௌகரியமாக இருக்கும் அப்படியேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு அப்படி சொன்னால் பாடம் நடத்த முடியாதே இழுக்க வேண்டாமா பாடத்தை இழுன்னு இழுத்தாதானே பத்து நாளை ஒப்பேற்ற முடியும் ஏன்னா நமக்கு எப்போவுமே கொஞ்சம் விளையாடிகிட்டே இருக்கணும் விளையாட்டை முடிக்கக்கூடாது விளையாடுறதுக்காக அது விளையாடின்னு இருக்கணும் லட்சியம் கிடையாது என்னது நான் சும்மா படிச்சுருப்போமே வேறு எதாவது தேவையில்லாதெல்லாம் உள்ளே போய் அசாந்தி வரத்துக்கு பதிலாக இதையாவது படிச்சுன்னு இருப்போமே அப்படி அதுதான் காரணம் ஏத்த ஜரையா அஸ்ய ஜரையா ஏத்தத்து ந ஜீரியதி இதன் இந்த உடல் முதுமையினால் இது முதுமையடைவதில்லை புரியும் உங்களுக்கு அஸ்யவதேன அஸ்ய வதேன ஏத்தத் சப்ளை பண்ணிக்கணும் ஏதத்து நியா இந்த நிறையாஸ்திரங்களை அடிக்கடி பார்த்தா இந்த முதுமையும் மரணமும் தான் மனிதனுக்கு ரொம்ப துன்பம் தர்றது உடல்ல உயிருக்கு ரொம்ப துன்பம் தர்றது எது தெரியுமோ முதுமையும் மரணம் அதனாலதான் கிருஷ்ணர் சொன்னார் இந்த துக்கத்துக்காகவே ஜென்மா வேண்டான்னு சொல்ல வேண்டாமோ ஜென்ம மிருத்யும் ஜ வியாதி துக்க தோஷ அனுதர்சனம் பிறக்கிறது சாதாரணமாக பிறக்கிறோம் வயிற்றுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது ஆக என்னால் புறப்பு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஜென்மா வந்து துக்கமாக இருக்குது அப்புறம் மரணம் துக்கமாக இருக்குது போகிறோமேன் இருக்குது ஜரா ஜரான்னா முதுமை வியாதி இருக்கிற வரைக்கும் இருமல் ஏதோ பிரச்சனை காய்ச்சல் அப்படின்னா சொல்கிறோன்னு வச்சுக்கோ ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி ஜென்மதுக்கம் ஜராதுக்கம் மிருத்யுக்கம் வியாதி துக்கம் இதை தெரிஞ்சுக்கணுங்கிற கிருஷ்ணர் இதை தோஷ அனுதர்சனம் ஜென்மதுக்க தோஷானுதர்சனம் மிருத்யுக்க தோஷானுதர்சனம் ஜராதுக்க தோஷானுதர்சனம் வியாதி துக்க தோஷானுதர்சனம் அதனால எனக்கு உடம்பே வேண்டாம் உடம்பு வேண்டாம் இல்லாட்டி உடல் பற்று வேண்டாம் ஆகினால இது என்ன சொல்றதுன்னா இதுக்கு முதுமை வர்றதுனால அதுதான் ரொம்ப ஓல்டேஜ் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் என்ன பண்றது தெரியாது யாரும் கண்டுக்க மாட்டாங்க என்ன சொல்றாரு இல்லையா என்னது யாவத் ஜீவதி ஜர்ஜர தேஹே தாவத் பிரிச்சதி குஷலம் தேஹே देहा बिभ्यति तावन्निज யாபாய் பிபியதி தமின் காய் விஜனசுகாவன்ஜ பரிவரோ ரீவதி ஜர்ஜர தேர் கேபி பேகே நீ பணசம்பாதிக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை இல்லாட்டி பணம் பேங்க்ல போட்டு வச்சிருந்தாலும் மரியாதை உண்டு இல்லையா அது நமக்கு வரணும்னா அது பண்ணுவாங்களே யாவத் வித்தோபார்ஜன சக்தகா எதுவரைக்கும் நீ பணம் சம்பாதிக்கிறதுக்கு சக்தகா நான் சொல்லிட்டேன் யாவத் வித்தோபார்ஜன சக்தகா தாவத்து அது வரைக்கும் உன்னை சுற்றி இருக்கிற பரிவாரம் எல்லாம் உங்கள்கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருக்கும்ங்கிறார் ஆதிசங்கர் சொல்றார் நான் இல்லை உபார்ஜன சா தாவன் நிஜ பரிவாரோ ரத்தஹா அவங்க ரொம்ப அட்டாச்சாகும் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா உனக்கு சம்பாதிக்கிற சக்தியும் போயிடுத்து அதுக்கப்புறம் என்னன்னா இந்த பால் கொடுக்காத மாட்டை என்ன பண்ணுறான்னு தெரியும் இல்லையா நம்ம ஊர் வழியாக நிறைய போகிறது பால் கொடுக்காத மாட்டை என்ன பண்ணுவாங்க அடி மாடு ஆகையினால் என்ன பரஞ்ச தாத் ஜீவதி ஜர்ஜர தேஹே அதுக்கப்புறம் இந்த முதுமையான இதில் பார்த்தா நிறைய ரோட்லாம் பார்க்குறோம் இப்படியே குனிஞ்சுன்னு இப்படி தடியை பிடிச்சுன்னு போயிட்டுருக்கார் அங்கம் கலித்தம் பலித்தம் முண்டம் தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம் விருத்தோ ஜாதி கிருஹித்வா தண்டம் அப்போவாது ஒரு ஒரு கீதை படிச்சவிடாதா அப்பவும் என்னமோ வேலை பண்ணிகிட்டு இருக்காரு ததப்பின முஷா பிண்டம் அதனால அதுக்கப்புறம் பஷா ஜீவதி ஜர்ஜர தேஹே வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்களா வார்த்தாம் கோப்பின் என்ன சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்டால் அவர் ஆரம்பிச்சிருவார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலருந்து யாரும் முடியும் எஸ்ஏ டபிள்யூன்னு பேர் வச்சிருவான் அதான் எப்படின்னா சாமில் அறுவை எந்திரமா ஆரம்பிச்சுடுவார்ப்பா அதனால அவர் பக்கத்தில் போகாத எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு மணியைப்பார் கெடியாக பண்ணி ஃபோன் மூடு ஒரு அஞ்சாறு ஃபோன் வந்து எடுத்தா தப்பிச்சுக்கலாம் எப்படி வேணா ஒரு மெசேஜ் வந்துருக்கு பேசணும் ஏன்னா ஃபோன் அடிக்கலன்னு என்ன பண்ணுறதுண்ணா நான் வழி தான் சொல்லித்தரேன் ஒரு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அது கேன்சல் பண்ணணும் அப்புறம் வரேன் அப்படின்ட்டு போயிடணும் ஓபின பிரச்சதி அதனால எதுக்கு சொல்றோம்னா எல்லாருக்கும் அந்த கவலை இருக்கு என்னை யாரும் கவனிக்கலையே போகலையே அதெல்லாம் தான் உபநிஷத் சொல்றது உனக்கு முதுமை அல்ல முதுமை அப்படி சொல்லாமல் என்ன சொல்றதுன்னா இது இது உடல் முதுமை அடைவதால் இது முதுமையடைவதில்லைன்னு சொல்லு நீ இன்னும் இல்லை அப்படி சொல்லலை உடல் முது முதுமை அடைவதால் நீ முதுமையடைவதில்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்லாமல் ஆத்மாவை சொல்றார் அப்படி உடல் முதுமை அடைவதால் இது முதுமை அடைவதில்லை உடல் அழிவதால் இது அழிவதில்லை வதேன அஸ்ய வதேனிய ஹன்யத்து அழிய அழி அழியறதில்ல ஏதம் பிரம்மபுரம் ஏதம் ஏதத் சத்தியம்னா இது உண்மை சும்மா ரீல் சுத்துறீங்களா சும்மா ஏதோ கதை விடுறீங்களா காதல போய் சுத்துறீங்களா ஏதோ அப்படி ரொம்ப ஏதோ கதை விடுறீங்களா எல்லாம் இல்லப்பா எல்லாம் ஹைப்போத்தீசிஸ் கிடையாது இது ஃபேக்ட் இதுதான் சத்தியம் ஏதம் பிரம்மைவ சத்தியங்கிற மாதிரி ஏதத் சத்தியம் ஏதம்னா என்ன ஏதாஷா ஏதத் சத்தியம் இந்த பிரம்மபுரம் பிரம்மபுரம்னா ஸ்தூல சரீரம் இல்லை இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற இந்த ஆகாசம் ஆகாசஸ்வரூபமாக இருக்கிற பிரம்மம் சத்தியம் ஏதம் பிரம்மபுரம் இந்த இடத்துல பிரம்மபுரம்னா இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற இந்த ஆகாசம் சத்தியம் ஆகாஷம் பிரம்மனை குறிக்கிறதுங்க சத்தியம் இந்த இடத்துல சங்கராச்சாரியார் பிரம்மபுரத்துக்கு அழகாக ஒரு அர்த்தம் சொல்லுறார் பிரம்மபுரம்னா ஸ்தூரசரீரம் இல்லை இங்கே பிரம்மபுரம் பிரம்மபுரம்ங்கிறது பிரம்மனு ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கிற போது பிரம்மபுரம்ங்கிறது குறிச்சுது இந்த இடத்துல பிரம்மபுரத்துக்கு பிரம்மம்னே அர்த்தம் பிரம்ம பிரம்மபுரம் அஸ்மின் சர்வே காம அஸ்மின் காமாக சமாஹிதாக அனைத்தும் இந்த பிரம்ம நீளத்திலேயே ஒடுங்கி இருக்கின்றன காரணத்துவாத் அப்படின்னு அர்த்தம் சர்வ காரணத்துவத் சர்வ விவர்த்த காரணத்துவாத் சர்வே காமாக அஸ்மின் காமாக சமாஹிதா பாருங்க ஏஷா ஆத்மா என்ன வேதாந்தமா என்னன்னா ஏஷா ஆத்மா இதுவே நீ ஏதத்து முதல ஏற்படுத்தும் ஏதத் சத்தியம் பிரம்மபுரம் இது சத்தியமானது இது உண்மை இது பிரம்மம் பிரம்மன் இந்த பிரம்மத்தினிட ஆகாசத்திலிருந்து பிரம்மனுக்கு போயிட்டோம் ஆகாசத்தை சொல்லி ஆகாசம் ஒரு சப்போர்ட் ஆகாஷங்கிற ஆலம்பனத்தின் மூலமாக கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத தூய உணர்வை சொல்லுகிறது ஆக என்ன ஆகிறது ஏஷக ஆத்மா இதுவே ஆத்மா சங்கராச்சாரிய காமாக வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற பொருள் எல்லாம் வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற பொருள் எல்லாம் உடனே உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வரணும் கீதையில ம்ப்ளோதே தாவான் ஆஹ கிணத்து ஜலத்துல இருக்கிற ஜலம் நதிஜலத்துல இருக்கு ஆனால் நதிஜலத்துல பண்ற பிரயோஜனம் இதுல இல்லை சர்வசம்ப்ளோதே யாவான் அர்த்த தாவான் அர்த்த உதப்பானே நாஸ்தி அது மாதிரி பிரம்மனுக்கு பிரம்மனில் தான் எல்லாம் இருக்குது அது ஆதிசங்கரை சொல்றார் காமாகாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சிஷ்யர்களை பார்த்து சொல்கிறான் யாவான் ஏ பகிஹி பகத்பிஹி பிரார்த்தியே நீங்கள் எல்லாம் வேணும்னு சொல்கிறீங்க இல்லையா என்னது அஸ்வதாயி கோதாயி தனதாயி மகாதனே தனம் மேஜுஷ தான் தேவி சர்வாத்தி புத்திர பௌத்த தனது தான் ஹஸ்திஷ்வாஜாபிரம் பிரஜாம்பி மாதா ஆயுஷ்மந்தம் கரோத்து மாம் இது ஸ்ரீசூக்தேஷம்னு பேர் ஸ்ரீசூக்துடைய சேஷம் மிச்சம் அது என்னதுன்னு அஸ்வதாயி குதிரைய குடு கொடுக்கிறவள்னு அர்த்தம் கோதாயி புரியறது இல்லை தனதாயி அதை மெயின்டைன் பண்ணுமே பேங்கில் பணம் வேணும் தனதாஜி அப்புறம் என்னதுங்க மகாதனே அம்மா குடுங்கம்மா போட்டுக்கணும் அதெல்லாம் நிறைய அர்த்தம் இருக்குது அஸ்வதாயி கோதாயி தனதாயி மகாதனே பெரும் செல்வங்குடையவளே எல்லாம் குடம்மா தினதாயி மகாதனே தனமே ஜுஷதாம் தேவி உங்கள்கிட்ட நிறைய இருக்குது ஆனால் எனக்கும் கொடுக்கணும் எதுக்குன்னா வாழ்க்கையில் எனக்கு வேண்டியதெல்லாம் நான் அனுபவிக்கணும் சர்வகாமார்த்த சித்தஜே அப்புறம் இது மாத்திரம் இருந்து வீட்டில் ஆளே இல்லைன்னு வச்சுங்க நிறைய சொத்தை வச்சுண்டு வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறது நானே ஒரு ரூம் ரூமாக மாற்றிக்கிறதா என்ன அதுக்கு என்ன பண்ணுறதுண்ண புத்திர பௌத்திர தனம் விட மாட்டோம் விட்டு போயிட்டு தான் என்ன வந்து இன்றைக்கி வரலன்னா நாளைக்கும் வரணும் இன்றைக்கும் வரணும் நாளைக்கும் வரணும் அல்ல புத்திர பௌத்திர தனம் தான்யம் ஹஸ்திஸ்வாயாபிகோரதம் மறுபடியும் மறுபடியும் ஏதாவது எங்கே நான் சொன்னது உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆலேன்னா என்ன பண்ணுறது அதுக்காக வேண்டி புத்திர பௌத்திர தனம் ஹஸ்தி யானை வேணுமா ஹஸ்திஸ்வாயா அபிகோரதம் அசுமாடு தேர் வேணும் நல்ல ஒரு நல்ல கார் ஃபார்ச்சுனர் கார் வேணும் சொல்லி வைப்போமே பிரஜா भवसि माता மாதா ஆயுஷ் இத்தனையும் கொடுத்துட்டு அல்பாயசில் என்ன தூங்கிட்டு போயிட்டா என்ன பண்றது பிரஜா நாம் பவசி மாதா ஆயுஷ் மந்தம் கரோதுமாம் சொல்லுவாங்க பாருங்க யாரோ ஒரு பாட்டிக்கு கடவுள் பிரத்யட்சமானாம் அந்த பாட்டி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணானோ என்ன பிரார்த்தனை பண்ணான் நான் வந்து ஏழாவது மாடியில் என் பேரனோட பேரனுக்கு நான் கொஞ்சம் கூட சேர்த்துட்டேன் என் பேரனோட பேரனுக்கு தங்க பாத்திரத்துல பால் சோறு ஊட்டணும் அதான் வரம் வீடு வந்தாச்சு பேரனுக்கு பேரன் ஆயுசும் கேட்டாச்சு தங்க கிண்ணத்துல கொடுக்கணும்னா செல்வமும் கேட்டாச்சு வரம் கேட்கணும்னா இப்படி இல்லவோ கேட்கணும் ஏழாவது மாடியில பேரனுக்கு பேரனுக்கு அதுவும் ஆரோக்கியமா ஊட்டணும்னா சக்தி இருக்கணுமே அப்படியே நடுக்கிட்டு ஊட்ட முடியும் சக்தியும் இருக்கணுமே ஆரோக்கியத்தையும் கேட்டாச்சு எப்படி கேக்குறாங்க சங்கராச்சாரியர் எதுக்கு சொல்றேன் நீங்கள்லாம் இப்படி அவர் எவ்வளோ அழகா சொல்றாரு வரும் சிஷியர்களை பார்த்து குரு சொல்றாராம் நீங்கள்லாம் அது வேணும் இது வேணும்னு கேக்குறீங்க இல்லையா அதெல்லாம் இதுல தான் இருக்கு எதுல இருக்கு ஹயத்துக்குள்ள ஆகாசத்துல நீ வேணுங்கிறதுலாம் இருக்கு குதிரை இருக்குது யானை இருக்குது கோழி இருக்குது என்ன கேட்குறே அதெல்லாம் இருக்குது இருக்குங்கிறதே இதுங்க தானே இருக்குது இப்போ வந்து எனக்கு எல்லோரும் வந்து இப்போ பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க அவர் வந்து இப்போ லேயன்ஸ் அம்பானி இருக்கார்னு வச்சுப்போம் பில் கேட்ஸ் இருக்காருன்னு வச்சு அவருக்குள்ளே என்ன இருக்குது அவருக்கு இருக்குங்கிற எண்ணம் இருக்குது அவ்வளோதான் வேற ஒன்று நமக்கெல்லாம் என்ன இல்லை நமக்கு இல்லைங்கிற எண்ணம் இருக்குது அவருக்கு இருக்குங்கிற ஆனா ஏதோ உள்ளே இருக்கா போச்சான் என்ன அவர் பத்திரத்தில் கையெழுத்து போட முடியும் செக்கில் கையெழுத்து போட்டால் ரூபா வரும் நம்ம வந்து வெறும் பேப்பர்ல போட்டால் கூட ஒன்றும் வராது வர அதனால நமக்கு எல்லாம் விருத்தி தான் எனக்கு இருக்கு அதான் வந்து என்னது அதுக்கு தான் குமரகுருவர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு நான் என்ன அழகாக சொல்ல முடியும் போதும் என்ற மனமே அதில் இருக்கிற இது இருக்கிற எவ்வளோ வந்தாலும் போரலேன்னு அவன் எழுதான் சொல்கிறாங்க இல்லையா கண்டைன்மெண்ட் இஸ் நேச்சுரல் வெல்த் லக்ஸுரி இஸ் ஆர்டிஃபிஷியல் பாவர்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு வியாக்கியானம் தனியாக பண்ணணும் அதாவது என்ன சொல்வது மன நிறைவே இயற்கையான செல்வம் ஆடம்பர பொருள்களெல்லாம் செயற்கையான வறுமையை காட்டுகின்றன ஏதோ சாக்ரட்டீஸோ அரிஸ்டாட்டிலோ யாரோ சொன்னதும் வாங்க எதுக்கு சொல்றோம்னா ஆதிசங்கர் அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறது அழகா பண்றார் ஏ பகிஹி பவத் பிகி பிரார்த்தியந்தே தே அஸ்மின்னேவ சுவாத்மனி சமாஹிதாக எதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் இதுலயே இருக்கு ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா ஆத்மரதி ஆத்ம கிரீடா அகம் அண்ணம் அகம் அண்ணம் அகம் எனக்கு எது வேணும் எல்லாம் நாந்தான் இந்த கடலே நான் அதனால தான் பாரதியார் பாடினார் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட் இல்லை எல்லாமே நான் தான் நான் எனக்குன்னு எண்ணத்தை வச்சுக்கிறது நீயும் நான் தான் நானும் நான் தான் எல்லாமே நான் தான் நான் அதுக்காக வேண்டி உங்களை நான் ஒன்றும் பண்ண போகிறதில்லை நான் நினச்சிக்கிறேன் என்ன தப்புன பாவம் அப்படியே கற்பனை பண்ணிக்கிறார் அப்படின்னு பாவம் இல்லை மகா புண்ணியம் கற்பனை இல்லை இதுதான் ஃபேக்ட்டுங்கிறது உண்மை சுவாத்மனி சமாஹிதாஹா அஸ்மின் சங்கராச்சாரியை விடவே மாட்டார் பிரம்மணி சமாஹிதாக சொல்லப்படாதோ சுவாத்மனியே சமாஹிதா அஸ்மின் சமாஹிதாக உடனே ஆத்மானு சொல்லியா சொல்லியா பிடிச்சு விட்டாரு ஆத்மானா நம்ம என்ன பிடிச்சராச்சாரிய என்ன சொன்னார் ஆத்மான்னா ஸ்வரூபம் ஆத்மா ஏதத் சத்யம் பிரம்மபுரம் அஸ்மின் காமாக சமாஹிதா ஏஷ ஆத்மா ஏஷ ஆத்மா சங்கராச்சாரியர் ஏஷா ஆத்மான்னா உன்னுடைய இயல்பு அதுதான் பவதாம் ஸ்வரூபம் உன்னுடைய ஸ்வரூபங்கிறது இதுவரைக்கும் ஒரு விஷயம் சொல்லியாச்சு இப்போ என்ன படிச்சிருக்கோம் இது இந்த பகுதியில அவர் என்ன சொன்னார் இந்த இந்த உடம்புக்கு முதுமை வருவதால் இந்த ஆகாஷரூபமாக இருக்கிற பிரம்மனுக்கு முதுமை வருவதில்லை இந்த உடல் அழிவதால் இந்த ஆகாஷரூபமாகிய பிரம்மம் அழிவதில்லை இது உண்மை இந்த பிரம்மே உண்மை இந்த பிரம்மன்தான் சத்தியம் ஏத்தது பிரம்மபுரம் சத்தியம் அப்படி போட்டுக்கணும் ஏத்தது பிரம்மபுரம் சத்தியம் பிரம்மபுரம்னா என்ன அர்த்தம் பிரம்மன் தான் புறம்ங்கிறத எடுத்துவிடலாம் ஏதத் பிரம்ம சத்தியம் நம்ம ஏவ சேர்த்துக்கிறோம் ஏதத் பிரம்மைவ சத்தியம் பிரம்மைவ சத்தியம்னு போட்டுட்டா ஞானம் ஆயிடும் பிரம்ம சத்தியம்னா பிரம்மன் சத்தியமாயிருக்கு கடவுளும் உண்மை நானும் உண்மை பிரம்மபுரம் அஸ்மின்னு அஸ்மின் சுவாத்மனி பிரம்ம பிரம்ம பூதாத்மனி காமாக சமாஹிதாக ஏஷஹா ஆத்மா இதுவே உன் ஸ்வரூபம் நீங்கிறது என்ன தெரியுமா இந்த உடம்புல நீங்கிறது இந்த பிரம்மந்தான் நான் நான் நீ சொல்றதுங்கிறது இந்த உடம்பு இல்லை இந்த ஹயம் இல்லை அந்த ஹிருதத்தில் இருக்கிற ஆகாசரூபமான அந்த பிரம்மந்தான் நீ நீ உன்னையே தியானம் பண்ணு உன்னை பிரம்மமாக தியானம் பண்ணு நம்ம பண்ணுறோம் இல்லையா சந்தியாவந்தனத்தில் வருது அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாஹம் அஸ்மி இந்த சூரிய மண்டலத்தில் எந்த ஒரு கடவுள் இருக்காரோ அந்த கடவுள் என்னிடத்தில் இருக்கு அதனால என்ன சொன்னோம் பிரம்மைவா அகமஸ்மின்னு சந்தியாவந்தனத்திலே பாவனை அசாவாதித்தியோ பிரம்மா மூணு வேளையும் பண்ணுறோம் சந்தியாவந்தனத்தில் இருக்குது அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவா அஹம் ஆஸ்ம பிரதட்சிணம் அது பாவனை ஞானத்துக்கான ப்ரிப்பரேஷன் தயாரிக்கிறது அதெல்லாம் ஏஷா ஆத்மா இனிமே பாருங்கள் அபகத பாப்மா விஜரஹா விமிருத்து விசோகா விஜிகத் சகா அபிபாசகா சத்தியகாமகா சத்தியசங்கல்பா எட்டு குணங்கள் இந்த பிரம்மனுடைய எட்டு குணங்கள் இதில் பெரும்பாலும் நிர்குணம் ஒரு சிலது மாற்றம் சகுணம் நான் இந்தளவில் வகுப்ப நிறைவு செய்கிறேன் ஓ மாப்பயன் மமாணமோ சர்வா மாஹம் மாமா நோ ओम ே हरि உஷத்துசுமா ஆதிகுருநாஸ்வீ